நட்டினையின் அஞ்சல் தலை தகவலுக்காக மங்களூரில் இருந்து ஸ்ரீதர் இன்னைக்கு செப்டம்பர் பதினேழு இந்திய அஞ்சல் துறை கல்வி கல்லூரிகள் யூனிவர்சிட்டிஸ் கல்வியாளர்கள் அதாவது எஜுகேஷனிஸ்ட் இப்படி பல வகைகளில் கல்வி சம்பந்தப்பட்ட பல அஞ்சல் தலைகளை வெளியிட்டிருக்காங்க அந்த விதத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல பெண் கல்விய முன்னிலைப்படுத்தி வெளியிட்ட பதினைந்து பைசா அஞ்சல் தலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல கல்வி அறிவு ஆண்டு அதாவது லிட்டரசி இயர் அப்படிங்கறத பத்தி சிறப்பிக்க வெளியிட்ட ஒரு ரூபாய் அஞ்சல் தலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலாம் வருஷம் கொல்கத்தால இருக்கிற பார்வையற்றோருக்கான பள்ளிக்கூடத்தை கௌரவப்படுத்த வெளியிட்ட அஞ்சல் தலைவி சம்பந்தமான பல காலகட்டங்கள வெளியிட்டு வராங்க அந்த வகையில இந்திய அஞ்சல் துறை இரண்டாயிரத்தி பதினெட்டாம் வருஷம் செப்டம்பர் பதினேழாம் தேதி வெளியிட்ட அஞ்சல் தலை மகாராஷ்டிர மாநிலம் நாக்பூர் நகர்ல கடந்த 137 முப்பத்தி ஏழு வருடங்களா மக்களுக்கு கல்வி அறிவு தந்துட்டு இருக்கிற ஹிஸ்லாப் காலேஜ் அந்த காலேஜல் தலையில கௌரவப்படுத்தி இருந்தாங்க அது என்ன ஹிஸ்லாப் காலேஜ் இது யாரால தொடங்கப்பட்டது இதோட சிறப்பு அம்சம் அதாவது இந்த கல்லூரியோட சிறப்பு அம்சம் என்ன வாங்க இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம் நம்ம அஞ்சல் தலை மூலமாண்ட் நாட்டை சேர்ந்த ஒரு மத போதகர் ஆயிரத்தி எட்ணூத்தி நாப்பத்தி மூணாம் வருஷம் இந்தியாவுக்கு வந்த ஹிஸ்லாப் அ மகாராஷ்டிரா மாநிலத்துல இருக்கிற விதர்பா பகுதியில இந்தியால பெண் கல்வி முன்னேற்றத்துக்கான சங்கத்தோட செக்ரட்டரியா பணியாற்றத்துக்காக வந்தார் வந்த அவர் அந்த பகுதியில மக்கள் பேசிட்டு இருந்த மராத்தி மொழிய நல்லா கத்துக்கிட்ட அதே சமயத்துல நாக்பூர் நகரத்துல குழந்தைகளுக்கான ஒரு ஸ்கூல ஆயிரத்தி எட்நூத்தி நாப்பத்தி ஆறுல தொடங்கினார் குழந்தைகளுக்கு ஆரம்ப கல்வியை சொல்லி கொடுக்க ஹிஸ்லாப் அவர்களால் தொடங்கப்பட்ட இந்த பள்ளிக்கூடம் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஐயாயிரம் மாணவர்களை கொண்ட ஒரு கல்லூரியா வளர்ச்சி அடைஞ்சது கலை அறிவியல் அப்புறம் காமர்ஸ் இந்த படிப்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுற இந்த காலேஜ் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல அதோட நூற்றி ஆண்டு நிறைவை கொண்டாடின அதே சமயத்தில் கல்லூரி தரத்திலையும் முதல் தர வரிசை அதுக்கு தரப்பட்டது அதாவது ஏ கிரேடு காலேஜா தரம் உயர்த்தப்பட்டது ஹிஸ்லாப் காலேஜுக்கு இன்னைக்கு பல பிரிவுகளில் இளங்கலை மற்றும் முதுகலை பட்டம் வழங்கப்பட்டு வர்ற இந்த கல்லூரி நாக்பூர் பல்கலைக்கழகத்துக்கு வருது ஆராய்ச்சி படிப்புக்கும் முக்கியத்துவம் மாணவர்கள் தான் இந்தியாவோட பிரதம மந்திரியா இருந்த பி வி நரசிம்மராவ் அவர்கள் அதோட மட்டுமில்லாம ஆர் எஸ் எஸ் தலைவர் கோல்வால்கர் அவரும் முன்னாள் மத்திய அமைச்சராக இருந்த முகுல் வாசனிக் இவங்க எல்லாருமே அந்த ஹிஸ்லாப் படிச்ச முன்னாள் மாணவர்கள் பழமை வாய்ந்த அஞ்சல் துறை இரண்டாயிரத்தி பதினெட்டாம் வருஷம் வெளியிட்ட மதிப்புள்ள அஞ்சல் தலை நாம கல்வி அதாவது எஜுகேஷன் அப்படிங்கிற அஞ்சல் தலை தலைப்பிலையும் கல்லூரிகள் அதாவது காலேஜஸ் அப்படிங்கிற அஞ்சல் தலை தலைப்பிலையும் கல்வி நிறுவனங்கள் அதாவது எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் கல்வியாளர்கள் அஞ்சல் தலை தலைப்பிலையும் பாரம்பரிய கல்லூரி கட்டிடங்கள் அதாவது ஹெரிடேஜ் காலேஜ் பில்டிங்ஸ் அப்படிங்கிற அஞ்சல் தலை தலைப்பிலையும் இந்திய அஞ்சல் தலையில் வெளிநாட்டவர்கள் அதாவது foreigners in Indian stamps அப்படிங்கிற அஞ்சல் தலை தலைப்பிலையும் நாம சேகரிக்கலாம் நாளை மற்றொரு அஞ்சல் தலை தகவலோடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்